இப்பொழுது இந்திரன் முடிமையில் வளையறிந்த படலம் என்பது இப்பொழுது தொடர்பாக நாம் ஒரு செய்தியை நினைவு கொண்டு வருகிறோம் ஒன்றை ஒன்று என்றால் முதலிலே இந்திரன் பழுதி திருநகரம் கண்டதும் அந்த வெள்ளையானை அமைந்திருத்தது திருநகரம் கண்டதுன்னு ஒன்றது திருநகரம் கண்டது என்று சொன்ன பிறகு மதுரையை திருநகரமாக கொண்டு நாம் அந்த அதுவே ஒரு விளையாடலாக காட்டி அந்த திருநகரத்தில் தான் தராதக பிராட்டியார் திருவதி செய்தால் அந்த திருநகரில்தான் இறைவனே வந்து திருமணம் செய்து கொண்டான் அந்த திருநகரத்தில் தான் இறைவன் திருமணம் செய்து கொண்ட வாயிலாக குண்டோதரனுக்கு அன்னமிடல் அதனால் அன்னக்குடியும் வையையும் அடித்தல் மலையத்தூசனை அடித்தல் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்பாக நமக்கு வந்தன உக்ரகுமாரன் திருவதாரம் அந்த பெருமா வேல்வலை சென்று கொடுப்பது என்று இப்ப பெருமான் பெருமாட்டி அந்த திருக்குமராக இருக்கிற உக்ரகுமார பாண்டியர் என்று இப்படி தொடர்பாக நமக்கு அந்த திருவிழாடல் வருகின்றன அப்படி வருகின்ற பொழுதுதான் உக்ரகுமாரன் என்ற முருகப்பெருமானுக்கு மூன்று பொருள் கொடுக்கப்பட்டது அது எது என்ற ஆகிய மூன்று அந்த மூன்றும் கொடுக்கப்பட்டதனுடைய காரணத்தை மூன்று விளையாடுகளாக நமக்கு இப்பொழுது வருகிறது அதில் தான் இப்பொழுது இந்திரன் முடிவியல் வலையறி இந்த படகம் என்று கொண்டு வருகிறது எல்லாம் பெருமானும் பெருமாட்டியும் பெருமா இந்த முருகப்பெருமானுமாக இருந்து நிகழ்த்திய அருள் விளையாடுகளாக அமைந்திருக்கின்றன என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம் இந்த விளையாட்டிலே இரண்டு பகுதியாக நாம் என்ன வேண்டும் ஒரு பகுதி முற்பகுதி பிற்பட்டால் சோமாரத்தினுடைய மகிமை அது திங்கட்கிழமை விரதம் இருந்தால் என்ன பயன் என்பதை பற்றிய ஒரு அமைப்பு இங்கே ஏவுபடுத்தி ஒரு முதல் பகுதி ஆகிற முப்பது பாடல்களிலே திங்கட்கிழமை தோறும் விரதம் இருப்பது எப்படி அதனுடைய பயன் என்ன என்பதை சொல்லி அதன் பிறகு இந்திரன் முடிமேர் வலையறிந்ததை கூறுகிறார் ஆகவே முற்பகுதி சோமவார விரதம் பிற்பகுதி கடைப்பகுதி சரி முற்பகுதி சோமார விரதம் எதற்காக அங்கே சொல்லப்படுகிறது என்று கேட்டால் அதான் அந்த கதையில ரொம்ப ஏகப்படுத்துகிறேன் இப்போ மதுரை மாநகரம் மதுரை மாநகரத்தில் இப்போ அவ்வப்பொழுதெல்லாம் அந்த மாதிரி இந்த மழை பெய்யாமல் இருப்பது உண்டு அதனால தான் திருவள்ளுவர் ரொம்ப அருமையாக சொல்கின்ற பொழுது கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றும் அங்கே எல்லாம் மழை என்று சொன்ன மழையை பற்றி சொல்கின்ற பொழுது திருவள்ளுவரோட அந்த மாதிரி அந்த நெடின்னு நீண்ட நடிக நோக்கம் அவருக்கு இருந்தது போல் வேற பேரங்களுக்கு இல்லை அப்படிப்பட்ட வறுமையானது மழையினுடைய சிறப்புத்தான் சொல்லுகிறார் ஆனால் மழையின் சிறப்பு சொல்லுகின்றவர் ஒரே சமயத்தில் அந்த மடையினுடைய ஒரு சமயத்தில் மிகுமழை பெய்தாலும் சரி மழை பெய்யாம இருந்தாலும் சரி கழுப்பும் செய்யும் என்று சொன்னார் ஒரு பகுதியை மட்டுமே தான் எல்லாரும் சொல்லுவார்கள் ஆனால் திருவள்ளுவர் தான் ஒன்றை எடுத்துக்கொண்டால் இரு பகுதியும் ஒத்துக்கொண்டு பேசுவார் ஒன்று அந்த மழை நமக்கு எல்லாருமே தரவல்லதுதான் ஆனாலும் அதே மழை பெய்யாமல் இருந்து கெடுப்பது உண்டு மிகுதியாக பெய்து நின்று கடுப்பதும் உண்டு அதான் கெடுப்பதும் அப்படி கற்றவர்களுக்கு நாட்டு மக்களுக்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் அருமையாக பருவமழை பெய்து ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் பாத்தீங்கன்னு சொன்ன சார் அந்த ஒரு நாள் ஒரு ஆண்டு பஞ்சம் வந்தது அது இந்த பத்தாண்டா தொடர்ந்து அப்படியே எல்லாம் பொன் போட்டா பொன் வளையுதுங்க என்று சொல்லும் மாதிரி எடுப்பதும் எல்லாம் மழை இவை எல்லாம் செய்யும்ல கெடுப்பதும் என்று திருவள்ளுவருடைய திருவாக்கள் வர்ற மாதிரி பெய்யாமல் நின்று அவப்பொழுது பெய்து நின்றும் மிக மழை பெய்கின்ற பொழுது அப்படி எல்லாம் நமக்கு நேருகின்றது அது போல மதுரை மாநகரத்திலே பெய்யாமழை பெய்யாமல் போய்விட்டது போன தமிழகம் முழுதும் மழை இல்லையா மூன்று அரசர்களும் கவலைப்படுகிறார்கள் மூன்று அரசர்களும் சேர சோழ பாண்டியன் மூன்றும் இங்கே பாண்டிய நாட்டில் உக்கரகுமாரர் ஏனைய நாடுகளில் சேரனும் சேரரசர் சோழரசராக இருக்கிறார் மூன்று பேரும் கவலைப்படுகிறார் மழையிலே இந்த மழை பெய்ய வேண்டுமானால் என்ன செய்யணும் அதற்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த மழைக்கு தலைவனாக இருப்போம் யாருன்னு கேட்டா இந்திரன் அதனால இந்திரனை நாம் சென்று அணுகி வழிபாடு செய்தால் மிகு மழை பெய்யும் என்று நினைந்தாலாம் சிலப்பதியாரத்திலே இந்த மாழி மாறி பொய்த்ததற்கு காரணம் இந்திரனுக்கு வழிபாடு குறைந்ததுதான் என்று சொல்லி இந்திர விழாவிடுத்த காதி என்று ஒரு அருமையான காதி இருக்கு அதுல இந்திரனுக்கு நம்முடைய காவிரி மண்டலத்துல நூத்தி எட்டு குடம் தண்ணீர் எடுத்து அபிஷேகம் பண்ணாங்க இந்த அபிஷேகம் செய்வது ஆராதனை செய்வது வழிபாடு செய்வது போன்ற செய்திகள் எல்லாம் இந்த தமிழ்மண்ணிற்கு வழிவடியாக வந்த சொந்தம் இது யாரும் இடைக்காலத்தில் பூத்தினாறு என்று சொல்லக்கூடாது சொன்னாங்க தமிழ் அறியாதவர் என்பதுதான் பொருள் வழிபாடு என்றால் நூத்தி எட்டு கூடவர் கோமானுக்கு காவிரியனுடைய நீரை நூத்தி எட்டு கூட அபிஷேகம் செய்து நாடு மழை பெய்ய வேண்டும் என்று வேண்டியிருக்கிறார் ஒரு காலத்தில் ஆகவே மழை மழை வேண்டும் மற்ற வேறு வேண்டும் என்று சொன்னால் அவ்வப்பொழுது அந்த தெய்வங்களை வழிபாடு செய்வதெல்லாம் இந்த தமிழ்மண்ணுக்கு உரியதாகத்தான் இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக் ஆகவே இந்திரனை வழிபாடு இந்த மழை ஒன்று இல்லையான என்ன ஆகும் கேட்டீங்கன்னா மற்ற அதிலிருந்து எல்லா தீங்கும் வரும் எல்லா தீங்கு வரும் மழ இல்லையான நாட்டுல ஒழுக்கம் இருக்காது என்று ஏற்பட்டு விட்டது கொஞ்சம் நுழைவதற்கு அது அறமான் என்ன பண்றதுப்பா பத்து நாள் பட்டினி நான் என்ன பண்ணுவேன் வயிறு கேட்குது அதனால அவங்க நுழைஞ்சேன் அடுத்த வீட்டுக்காரருடைய நுழைவது அது ஒரு அறமாக போய்விடுகிறது எனக்கு வைத்தது இல்ல இல்லாதவங்க இருக்கிற வீட்டில் சாப்பிட வேண்டியதுதான் அப்படி ஒரு அப்படி ஒரு அமைப்பு வந்துடும் ஆகவே கலவு இது களவினாலே பொய் சொல்ல வேண்டியது எடுத்துகிட்டு இல்லையங்க வேண்டியது அப்படித்தான் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை வருது எனவே களவு பொய் காமம் குற்றம் இவை எல்லாம் வந்துடும் மக்களுக்கு அதனால்தான் மழையானது சரியாக பெய்யணும் இல்லை இந்த மழை சரியாக பெய்யணும்னா என்ன வேணும்னாரு இந்த கிரக அமைப்பு நல்லா இருக்கணும் கிரக அமைப்பு சரியாக இருக்கணும் அது அதையும் நம்முடைய தமிழர்களுடைய நம்ப நாள் வச்சு கொண்டு நான் அந்த கிரகநிலை சரியில்லைன்னு சொன்ன நாட்டில் படி பெய்யாது என்பதை இந்த தமிழ்மண்ணுக்கு சொந்தமானதுதான் எல்லாம் தொல்லாப்பியத்தில் இருக்கு இந்த தொல்காப்பியத்தை விட்டு விட்டு அதுதான் நமக்கு இருக்கிற நூல்களை மிக பழமையான நூல் இன்னைக்கு இருக்கிறது அதுக்கு முன்ன அகத்தியம் இருந்தும் சொல்றாங்கன்னு தெரியல இலக்கண நூலாயிருந்தும் ஒரு பக்கம் மொழிக்கும் இன்னொரு பக்கம் வாழ்க்கைக்கும் இலக்கணம் சொன்னது தொல்காப்பியம் அதுதான் நமக்கு மேலையாக வைத்து என்னை நம்முடைய அந்த பாரம்பரிய தமிழ் இப்போ காலம் என்று சொல்கிறார்களே அந்த கழுதோன்றி மந்தோன்றா காலத்தினுடைய மரவை அறிய வேண்டும் என்று சொன்னால் தொழு திருக்குறள் சங்கே இலக்கியம் அவை நமக்கு மூல காரணமாக இருக்கின்றன அவற்றை விட்டு இப்பொழுது கவிதை இதெல்லாம் நமக்கு மூல காரணம் அல்ல இது வந்து மறவை சொல்வதும் அல்லவா அதில் தான் பிறகு போவதே இல்லை அப்படி ஆகவே ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு நாளும் கோளும் இருக்குதே அதை விண்மீன்களும் கோல் அந்த கிரகங்களும் இருக்கின்றனவே இவையெல்லாம் சரியாக இருந்தால்தான் மழை பெய்யும் அப்போ அந்த கிரகங்கள் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்ன இருக்கணும்னாரு அரசாட்சி நல்லா இருக்கணும் அரசாட்சி நல்லா இருக்கணும் இதைத்தான் ரொம்ப மணிமேகலை சொல்லிட்டு கோன் நிலை திரிந்திடில் அரசன் தன்னுடைய அரசாட்சி நிலையில மாறுபட்டால் கிரகங்கள் மாறுபடும் கிரகங்கள் மாறுபட்டால் மழை மாறுபடும் மழை மாறுபட்டால் நாட்டில் பஞ்சம் ஏற்படும் பஞ்சம் ஏற்பட்டால் மக்கள் கொலை கலவு போன்ற குற்றங்களுக்கு ஆளாவார் எல்லாம் ஒழியே போடும் அப்ப நாட்டுக்கு எதுவும் சிறப்பு அரசியல் அமைப்பு மிகச் சிறப்பு மறந்தே போயிட்டான் தமிழன் மறந்தே போன கோல் நிலை தெரிந்ததில் கோள் நிலை தெரியும் அரசனுடைய அரசியல் அமைப்பு அறநிலை அறநிலையில் இல்லாமல் இருந்தால் இதெல்லாம் இந்த குடிச்சோடலாம் வரும் கோல்நிலை தெரிந்தடில் மாறி வர கூறும் மழை பெய்யாமல் இருக்கும் போய்ப்பின் நாட்டில் என்னென்ன உண்டு அத்தையும் நடக்கும் அதனால்தான் நம்முடைய சேக்கலார் பெருமான் வேற எவரும் அந்த மாதிரி செய்யல செய்கிலார் பெருமான் தான் செய்தார் நகர சிறப்புல போய் நகர சிறப்புல எல்லா இலக்கிய பேராசிரியர்களும் நகர சிறப்பு என்ன செய்வாங்க ஆஹா இந்த மதில் எப்படி இருக்கிறது பார் இந்த அகடி எப்படி இருக்கிறது பார் இந்த தெரு பார் ஆஹா வளம் குடிக்குது என்று நகர சிறப்பு மதிலையும் அகடியும் செய்கிடார் பெருமான் தான் நகர சிறப்பு என்ற பகுதியில அரசியல் சிறப்பை சொன்னார் மண்நிதிச் சொல்லுடைய சிறப்பை சொன்னார் வேற அந்த பேராசிரியர் சொல்லல ஏன் ஒரு நகரம் சிறப்பா இருக்குன்னா எது வேணும் அரசியல் அமைப்பு சிறப்பா இருக்கும் அகழி இருந்த என்ன மதில் நாலு வீதி இருந்த என்ன கோயில் என்ன பண்றது அரசியல் சிறக்கல என்ன அரசியல் சிறப்பு பேசினார் அதுவும் திருவள்ளுவருடைய ஞானம் தான் நாட்டினுடைய வளத்தை சொன்ன நம்முடைய திருவள்ளுவர் பெருமான் ஒன்பது குரல்ல சொல்லி பத்தாவது குரல்ல வந்தார் ஒரு கருத்து என்னன்னு கேட்டா நான் சொன்ன இலக்கண நாட்டுக்கு இலக்கணம் எல்லாம் எல்லாம் அமைந்திருந்தாலும் கூட இதோ இப்பொழுது சொல்லப் போகிறேன் இந்த சிறப்பு இல்லையானால் அந்த நாட்டினுடைய சிறப்பு குண்டிவிடும் என்று சொன்னார் என்னன்ன பத்தாவது குரல் இது ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் வேந்தமிவில்லாத நாடு நான் சொன்ன நாட்டினுடைய இலக்கணம் எல்லாம் ஒரு நாட்டிற்கு மிக அதிகமாக பொருந்திருந்தாலும் அந்த நாட்டை ஆளுகின்ற அரசனுடைய அறச்சிறப்பு இல்லையானால் இத்தனையும் போய்விடும் என்று சொன்னார் திருவள்ளுவர் இதை விடலாம் இனிமேல யாரு சொல்ல போறா நீதி அதுதான் நம்முடைய சேக்கிழாருக்கு அடித்தளமாக போக நகரச் சிறப்பில் எல்லோரும் நகரத்தினுடைய சிறப்பை பேசினார்கள் நகரத்தை ஆளுகின்ற அரசனின் சிறப்பை பேசினார் சேர்க்கலா பெருமா இன்னுமோ புரட்சி புரட்சி கேட்டாங்க இலக்கியத்தில் இப்படி ஒரு பெரிய புரட்சி செய்தார் சேர்க்கல எத்தனையோ செய்தார் புரட்சி அதில் இது ஒண்ணும் ஆகவேதான் இப்பொழுது அரசியல் நிலை மாறுபட்டால் கோள் நிலைகள் அதாவது கிரக அமைப்பு மாறுபடும் கிரக அமைப்பு மாறுபட்டால் மழை தவறும் மழை தவிரினால் இந்த மாநிலம் எல்லா வகையிலும் குன்றும் சிறப்பு குன்றும் அப்ப மழை அவ்வளவு இனிமே அது பார்த்தாலும் தெரியும் நீதி நூல்களிலே திருக்குறளிலே முதல்ல கடவுள் வாழ்த்து அடுத்த அதிகாரம் என்ன வான் சிறப்பு வான் சிறப்பு அதான் திருவள்ளுவர் போல இனி ஒரு நீதி இலக்கியம் தேவையும் இல்லை போதும் அது ஒன்றே போதும் இனி தேவை கடவுள் வாழ்த்தை அடுத்து வைத்தது வான தான் வானம் சிறக்க வேண்டும் மழை சிறக்க வேண்டும் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்றின எப்பா மேலேருந்து பெய்கிற மழையை தண்ணீனா கருகிறது அமிழ்தம் பா என்று சொன்ன இப்படியெல்லாம் சொன்னார் எனவே மழையானது இப்பொழுது இல்லை மூந்திருக்கு அதனால் இவங்க என்ன செய்தார்கள் இதற்கு உரிய இந்திரன் இந்திரனை கண்டு நாம் சொல்லி மழை பெய்யும்படியாக செய்வோம் இந்திரன் எங்கே இருக்கிறான் இப்போ வானுலகத்திலே இருக்கிறான் இந்த மூவர் எங்க இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருந்து இந்த மேல் உலகத்துக்கு போகணும் எப்படி போறது விமானமெல்லாம் இருந்து உயர்ந்து இருந்தவனும் இல்லை அதோட விட்டுறேன் தமிழனை போல எந்த உண்டிலும் சிறந்தும் உயர்ந்தும் இருந்தவனும் இல்லை நாமத்தான் வேணும் அழத்தான் வேணும் நம்ம என்ன பண்றோம் விமானத்தை விமானத்தை மூன்று இடத்துல விமானம் வருது நமக்கு படந்த படிக்க இதுவா நமக்கு இலக்கியம் இது நாட்டு பண்பாட்டை வளர்க்குமா உருவாக்குமா இந்த நாவல் எல்லாம் பண்பாட்டு வளர்க்கணும்னா தூத்து வச்சிருக்காங்க விமானத்தை பற்றி சொல்லுது புலவர் பாடும் புகளுடைய விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்து எய்துவை என்பதும் கற்பனை அல்ல எந்த ஒரு பேரரசர் எந்த ஒரு பெருமகனார் நல்ல சான் சான்றோராக இருக்கிற புலவர்களால் போடப்படும் முடியாத தன்மை இருக்குமோ அவர்கள் தன்னுடைய இந்த உலகத்தில் எல்லாம் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ நன்மையை செய்து அந்த இறுதியில வளவன் ஏவா வானேங்குகர் கற்பனை ஒரு தென்னை மரத்தை நூறு அடின்னு சொல்றது அதுல மேகம் தவிடுது சந்தனம் தவிடுதுன்னு சொல்றது இதெல்லாம் கற்பனை விமானமும் அல்லது அதை இயங்காத விமானத்தை இயக்காதவே தானே இயங்குகின்ற விமானம் இருக்கு கற்பனை இல்ல இருந்திருக்கு இதுதான் முதல் குறிப்பு இன்னொரு குறிப்பு எங்க இருக்குன்னு கேட்ட சிலப்பதிகாரத்துல இந்த அம்மை தன்னிகை எல்லாவற்றையும் விட்டு மதுரையை விட்டு விட்டு வஞ்சியில் போய் நிற்கிறார் வேங்க மரத்தில் நிக்கிறார் நிற்கும் போது வேங்க மரத்தில் நிலை ஒரு விமானம் வருகிறது அங்கே தேவர்கள் தன்னுடைய கணவனாகன கோவலன் எல்லாம் வருகிறார்கள் அப்படியே வர இந்த அம்மா நிக்க வருக என்று சொல்ல இந்த அம்மையும் ஏற அந்த விமானத்தில் ஏறி போறான் சிலப்பதிகாரத்துல வஞ்சி காண்டது பார்த்த அந்த குறவர்கள் தான் சேரன் சங்கட்டத்தில் சொல்ல இப்ப அப்படியானால் சச்சந்தன் தன்னுடைய மனைவிக்கு கருவியோடவே இன்பத்தில் இருந்துட்டான் தனக்கு யார் ரொம்ப நம்பிக்கைக்குரியவனா இருந்தாலும் போது போர்வத்தை எதிர்பாராமே மனைவியோ கருவிட்டிருக்கான்னு சொல்லிட்டு இந்த படி இந்த பொரியலை ஏறி மயில் பேர் அந்த பொரியலை ஏறி நீ யாவது தப்பிச்சிக்க புள்ளை சௌரியமாக நான் இப்படியாக நான் போர்க்களத்தில் பார்த்துக்கிறேன் தான் உடனே அந்த அம்மா என்னான்னு கேட்டால் கரு பத்தாவது மாதம் கருவுயர்க்க மாதம் அந்த மயிர்பொரியில் ஏறுகிறான் ஏறி அதை முடிக்கு இப்படி போகிறா போகும்போது அவளுக்கு என்ன பண்ணுறது நாம் அப்படி போகிறோம் நம் கணவன் சச்சந்தன் என்னாகிறானோ என்ன நினைச்சா அந்த மயிர்பொறி இறக்குறத மறந்துட்டா அது கிடு கிடுகின்னு இறங்கிட்டது இறங்கின இடம் சுடுகாடு அங்குதான் ஜீவகன் பிறந்தான் என்றெல்லாம் கதை போகுது எனவே இந்த தமிழனுக்கு பாவம் என்னைக்கோ ராக்கெட்டை கேட்டுக்கிறானே இதெல்லாம் போனவன் வந்தவன் தான் எல்லாம் இழந்தான் அந்த அந்த செயல்கரிய செயல்கள் பொறியியல் இவற்றை எல்லாம் மறந்தான் எங்கேயோ நின்று சந்தையில் நின்று எது எடுத்தாலும் அல்லவா மொழியல் பத்தி பேசணுமா உன்னு மேனாட்டை ரஸ்க்கு சொன்னா மஸ்க்கு சொன்னான் பாரத்தினுடைய திட்டங்களை சொல்லணுமா உடனே வந்து மெக்காலை சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார் எது கிடையாது போட்டது எதுவுமே இவனுடைய சிந்தனை தனிச்சிந்தனை உலகமெல்லாம் பறந்தும் விரிந்தும் இருக்க வேண்டிய சிந்தனை எப்படியோ கொண்டு போய் வளர்ந்து எதற்கெடுத்தாலும் மேனாட்டு சிந்தனைகள் எதற்கு எடுத்தாலும் மேனாட்டு சிந்தனைகள் என்றெல்லாம் போய்விட்டன போட்டு நமக்கு மூன்று இடங்களில் அந்த விண்ண அடிமையாக விண்வெளி ஊர்தி இருந்தது சென்று வந்த குறிப்பு இருக்கிறது மருந்தர் கூட ராமாயணத்திலிருந்து ராமாயணத்துல செய்தியை தூக்கிட்டு போனாங்களே ஐயா சொன்னி தூட்டு போனது எப்படி தரையில் நடந்து போனான்னு ஞான சம்பந்தர் பதிவு செய்யறார் ஞான சம்பந்தர் பதிவு செய்யற குபிசாமி புரட்சி ஒண்ணு செஞ்சிருக்கிறார் இப்ப நான் சொல்லிடுறேன் கம்பர விழாவில் ஒரு மாசம் ஆச்சு எனக்கு லத்திடுது கம்பராமாயணத்தில் இது திருமுறையில் ராமாயணம் என்று பேசணும்னு நம்ம சொன்னே அது மாதிரி புரட்சி திருமுறையில் ராமாயணம் எனக்கு நமக்கு என்ன இது இங்கே போயிருக்கு திருமுறையில் ராமாயணிக்கிறாயணம் இப்ப ஐயா சொல்லணும் ஞாபகம் ராமணன் மேலேயே தூக்கி கொண்டு போறான் சீதையை அப்ப போய் ஜடாயு போய் தன்னால் முடிந்த அளவு தாக்குறாங்க இது ராமாயணத்திற்கின்றது கம்பராமாயணம் கம்பராமாயணம் பின்னது ராமாயணத்தில் சொல்லணும் அல்லவா ஏன்னா திருமுறைகள் அதுக்கு முந்தியன கம்பர் எழுதுகின்ற ராமாயணத்துக்கு முந்தியன நம்முடைய திருமுறைகள் மறந்துட கூடாது ஆகவே ராமாயணத்திற்கு சொல்லுமே தவிர கம்பராமாயணம் சீது இப்படத்துக்கு போனவ போன ராவணன் தன் நீங்க யாரு சொன்னே நான் ஒரு முனிவர் என்று சொல்லிட்டு போனான் அப்பதான் உள்ள போக முடியுது போனவனு அடியோடு எடுத்துக்கிட்டு மேல சொன்ன அதான் பொய் சொல்லி போனாலும் மேல தூக்கிட்டு போனானா ஜடாகி பார்த்தது சம்பாதி பார்த்தது மேல் ஓடி மேலே பறந்து போய் ஈடழித்து தன்னால் முடிந்த வரைக்கும் அவன் எழுது பார்த்தது பொய் சொல்லாது உயிர் போனான் புள்ளிருக்கு வேடூரே நம்ம வைசன் கோவில் தே ஞான சம்பந்தர் பாடுகிற எதை ராமனன் செய்தியை தூக்கிட்டு போனது அதுல ஐயா சொன்ன மேலோடி ஈடழித்து மேலே தான் அவன் தூக்கிச்சந்தான் விண்வெளி சென்றான் அப்ப ராமாயணம் வந்து நாலாவது இடம் வந்தது இப்படி விண்வெளி இயங்குவது இருக்குதே இது ரொம்ப நமக்கு என்ன புதுசல் இப்ப ஆனா தமிழனுக்கு இன்னைக்கு புதுசா போயிட்டுது ஏன் இப்படி எல்லாம் போயிட்டது என்று சொன்னால் அது காரணம் ஒன்று அதுக்கு பல காரணம் இதெல்லாம் எழுதணும் இதெல்லாம் எழுதணும் ஏன் தமிழன் இப்படி இருந்தா இப்படி போனா என்று சொல்றது காரணம் இந்த பாலா போன அரசியல் மாற்றம் ஒன்று நமக்கு இடையராது வந்தது இன்னொன்று யார் எந்த செயற்க செயல் செய்தானோ அவன்னை பற்றி சொல்லிக் கொள்ளவே மாட்டான் விளம்பரப்படுத்தான் போய் மற்றவன் கெட்ட குணம் கெட்ட குணம் இப்படி பல காரணங்கள் அதனால் அப்படி கீழே இறங்கணும் எனவே இப்ப ஐயா சொன்னதுல இந்த நாலாவது இருந்த அமைப்பு போய் இப்ப என்ன பண்றது இப்ப இந்திரத்துக்கு போகணும் போனா இந்த மூணு பேர் சொல்லியிருக்க சிலபதி ஆசை இருக்குது சிந்தாமணியில இருக்குது புறநானூட்ல இருக்குது ராமாயணத்துல இருக்கு ஆனால் இவங்க மூவர் காலத்துல இல்ல இல்ல இருந்தா என்ன பண்ணுவாங்க சரி கொண்டாப்பா ராக்கெட்ல மூணு அரசரம் ஏறி உட்காந்து நேராக இந்திர்க்கு போ இப்ப கேட்டு வந்திருக்கலாம் அது போயே போட்டும் இல்ல அதனால பார்த்தாங்க நம்ம வேற இந்திரனுக்கு இந்திரத்துல போய் கேட்டா கேட்கணுமே இந்திரனை எப்படி நாம் சந்திப்பது இங்க இருப்பொருள் மண்ணுலகத்தில் இருப்பவர்கள் விண்ணுலகத்திற்கு எப்படி செல்வது அப்படின்னு எல்லாத்துக்கும் பெரியவர் அகத்தியர் அவரை போய் கேப்போம் அகத்தியரை போய் கேட்டாங்க மூந்திரலும் இப்படி நாங்க போய் பார்க்கணும் விண்வெளி செல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை இங்க ரெண்டு வழிதான் எங்களுக்கு இருக்கு இப்போ ஒன்னு என்ன தரைவடி இன்னொன்னு கடல்வடி தரைவடி இன்னொன்னு கடல்வடிவா ரொம்ப அருமையா தொழில் வாப்பியத்துல காலில் சேரல் களத்தில் சேரல் அருமையான தமிழுங்க அதுதான் தரையல் நடந்து போறது காலில் களத்தில் மரக்களம் கப்பலில் அமைந்திருந்தது ஆதலால் மூன்றாவதாக இருக்கிற விண்வெளி சேரல் முடியல என்று சொல்லி அதை கேட்டாங்க அப்பதான் சொன்னாராம் நீ விண்வெளி செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஊர்தியில் செல்லல் நமக்கு இல்லை ஆனால் நம்முடைய நோன்பினால் செல்ல வேண்டும் சோமவார விரதம் இருந்தால் அந்த விரதத்தின் பலனாக நீ நினைத்த இடத்திற்கு தாமே இயங்கலாம் செல்லலாம் இதற்கும் முன்னோடி திருவள்ளுவர் தான் திருவள்ளுவர் தான் ஏதோ திருவள்ளுவர் கூடம் திணிக்கிறேன்னு அர்த்தம் இல்ல இருக்கிறது சொல்லாம இருந்தால் நன்றி கட்டதான் அர்த்தம் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு திருவூர்ல படிக்கல அதான் தமிழ் தமிழ்னா அதான் நோற்றலின் ஆற்றல் நல்ல சிறந்த தவத்தின் பயனாலே கூற்றம் குதித்தலும் கைவிடும் ஆற்றல் வரும் என்ன நோட்பது இது மாதிரி சிறந்த விரதங்களை மேற்கொள்வது மேற்கொண்டால் யமனை கூட கொஞ்சம் உட்காருப்பா எப்ப வந்தேன் எடுத்துக்க வந்திய ஆமா கொஞ்சம் என்று சொல்லலாம் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு அப்ப அந்த நோற்றலின் ஆற்றல் இருக்கிறதே அது மிக உயர்ந்தது நோற்றல் என்ன அருமையான தமிழ் விரதம் விரதம் இப்போ அதுதான் நோற்றல் என்று சொன்னார் அதுக்கு இருக்கிற ஆற்றல் அதுதான் சோமவார விரதம் எப்படி இருக்கும் ஆகவே ஒரு முப்பது பாடல்கள் இப்ப சோமவார விரதத்தை பற்றி சொல்லப்படுது இதன் வாயிலாக இதுவரை நாம் சோமவாரத்தில் விரதம் இருப்பவர்கள் மேற்கொண்டு உறுதிப்பாடாக இருக்கலாம் இல்லாதவர்கள் இருக்க தொடங்கலாம் ஆகவே அந்த முறையில் இந்த அமைப்பு சொல்லப்படுகிறது என்பதை பார்க்கலாம் என்ன செய்யணுமா இப்ப ஒண்ணு அருமையா சொல்ற ரொம்ப நீள சொல்றார் ரொம்ப நீள சொல்கிறார் நீ அந்த அது மட்டுமே சொன்னாலே நம்ம இந்த இன்னைக்கு முடியும் பொதுவாக சோமவாரம் இருப்பது விரதம் இருப்பது திங்கட்கிழமை தோறும் சோமவாரம்னா திங்கட்கிழமை திங்கட்கிழமை தோறும் விரதம் இருப்பது மிகச்சிறப்பு ஒரு கால் நமக்கு இயன்றதானால் காசியில இருந்து போய் இருக்கிற அந்த சிறப்பு இருக்கு ரொம்ப சிறப்புன்னு சொல்றது அப்படிதான் சொன்னது அதுக்குதான் பண்ண முடியாது காசிக்கு வீச அதிகம்னு இப்ப சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் அல்லவா நமக்கெல்லாம் காசி சிறப்பு காசியில் இருக்கிறவனுக்கெல்லாம் ராமேஸ்வரம் சிறப்பு பம்பு இல்லை போங்க இப்ப காசியில் இருந்தும் நோக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் அதுல என்ன செய்யணும்னாரு ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு அங்க அதில் அதிக பேருண்டு தங்கிய திங்கள் அமாவாசையோடு கூடி வருகின்ற சோமவாரம் வரும் அமாவாசையோடு சோமவாரம் அந்த நாள்ல தொடங்கிறது நல்லது என்று ஒரு கருத்து இல்ல எந்த விரதமும் இன்னொரு குறிப்பு தம்முடைய சொந்த பொருளை கொண்டு அந்த விரதம் இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் அவடனுடைய சிந்தனையில் இது ரொம்ப மிக முக்கியம் நீங்க சரி சோமார் விரதம் இருக்கணும் அன்னைக்கு என்ன செய்யணும் முதல் நாள் கொஞ்சம் உண்ணாமல் இருக்கணும் இறைவனுக்கு நல்லா அபிஷேகம் செய்யணும் மறுநாள் காலையில அது மாதிரிலாம் செய்யணும்னு சொன்னா சரி என்ன பண்ணணும் நம்முடைய நெற்றி வேர்வை நிலத்துல விடும்படியா பொருளிட் பாருங்க அந்த பொருளை கொண்டு இறைவனுக்கு அர்ச்சனை புரியணும் அப்பதான் சிறப்பு நமக்கு மற்றவர்களுக்கு வேற்றுமையானு கே நமக்கும் பொருள் வேண்டும் என்று சொல்லுகிறோம் நாமும் இன்பம் வேண்டும் என்று சொல்கிறோம் ஆனா உலகமும் சொல்லுகிறது பொருள் வேண்டும் என்று சொல்லுகிறது இன்பம் வேண்டும் சொல்லுகிறது ஆனால் தமிழ் என்னக்கிறதுனா அந்த பொருளும் அறவழி வர வேண்டும் அவங்க அப்படி இல்ல அடுத்தவனை குத்திபிட்டு அரசு வரலாங்க அது தப்பு அது போல நாமும் இன்பம் வேண்டுகிறோம் ஆனா அது அறவழி வர வேண்டும் அவன் அப்படி இல்ல என் மனைவியும் அல்லவா இல்ல என் பழமொழி ஆங்கிலத்தில சொல்லுவாங்க அல்லவா என்ன அது அது ஒரு ஒரு பெண் மற்ற எத்தனை பேரோடு இருக்கலாம் அப்படிலாம் ஒரு வரவு இருக்குது அல்லவா எனக்கு பிறந்ததும் உங்களுக்கு பிறந்ததும் நமக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு ஒரு பழம் சொல்லுவாங்க அது மாதிரிதான் கிடையாது இன்பமும் அந்த நெறியில வரணும் ஆகிய பொருளும் இன்பமும் வேண்டும் என்பது இந்த உலகம் முழுவதுக்கும் உரிய அந்த குறிக்கோள் தான் ஆனால் அந்த பொருளும் இன்பமும் கூட அறவடி வர வேண்டும் என்பது இவனுடைய சிந்தனை ஆகவேதான் ஏதோ முன்னோர் பொருள் இருக்குது சரி அதுல ஒரு பத்தாயிரம் ரூபாய் கூட நாளைக்கு அபிஷேகம் பாக்கணும் இந்த மாதிரி அபிஷேகம் வரைக்கும் யாரும் பண்ணதில்லை என்று சொல்லி பிரயோஜனம் இல்ல பத்து ரூபா அபிஷேகமா இருந்தாலும் இவனால் பொருளீட்டு இவனால் தேடப்பட்ட இவனால் தேடப்பட்ட பொருளாக தன்னால் தேடப்பட்ட பொருளை கொண்டு இந்த நோன்பை செய்ய வேண்டும் இது இரண்டாவது குறிப்பு மூன்றாவது எப்ப பண்ணுவார் இன்னொரு மாதம் ரொம்ப குடவே கூடாது அதாவது நீங்க அமாவாசை வர்ற திங்கிழமை நல்லது சரி அதுல எந்த மாதம் தொடங்கணும்னு கேட்டா கார்த்திகை அல்லது மார்கழியில தொடங்கணும் இந்த கிரகத்தை இந்த இப்ப இப்போ கூட கார்த்திகை சோமவாரம் விரதம் உண்டு பெரும்பாலும் பக்கம் சோமவாரம் கார்த்திகை மடங்கள்ல ஏதோ அப்படி இருந்துகிட்டு இருக்குது மற்ற மடங்கள் எனக்கு இப்போ பழக்கம் அதிகமாக தெரியல திருப்பணம் தான் இல்லை கார்த்திகை மாதத்தில் அஞ்சு சோமவாரம் நாலு சோமவாரம் வந்தாலும் மத்தியானம் சாப்பாடு இருக்காது ஆனால் மாணவர்களுக்கு சாப்பாடு போட்டிருந்த காலம் உண்டு ஆனால் மாணவர்களுக்கு பட்டி போடக்கூடாங்கிறதுக்காக உப்புமா கொடுத்துருவாங்க ஆனால் மாலையில் உணவு உண்டு மாலை இல்லைன்னா சரியா இது மாதிரி நேரத்தில் இருக்கணும் சரியா ஆறுக்கெல்லாம் உணவு ஏன்னா நேற்று அவங்க ராத்திரி சாப்பிடாது நேற்று மத்தியானம் சாப்பிட்டது நேற்று இரவு உணவு இல்லை காலை இல்லை நண்பகல் இல்லை அதனால அந்த கதிரவன் அது மறைந்து போற நேரம் சரியா ஆறு ஆறரை பாருங்க ஆறரை மணிக்கு சாப்பாடு சாப்பாடுனா ஊரே கூட்டி போட்டுறோம் இன்னைக்கு என்னயா மரத்துல கூட்டம்னா இன்னைக்கு கார்த்திகை சோமவாரம் இல்லை நீ உண்ணப்பா அப்படி அப்படிதான் அப்படிலாம் ஒரு காலம் சரியா ஆறு டூ ஏழுக்குள்ள அது உண்டினாள் வேத்திலாறு சுவைத்திரத்தில் அதெல்லாம் இருக்கும் பாயசம் போக்குறது நண்பகன் சாப்பிட மாட்டாங்க காலை சாப்பிட மாட்டாங்க அது கார்த்திகை மாதம் வரும் போல கார்த்திகையிலோ அல்லது மார்கடியிலேயோ தொடங்க வேண்டும் என்று சொல்ல சரி முதல் நாள் என்ன பண்ணும் முதலாளே அதுக்கு உணவு கூடாது திங்கக்கிழமை விரதம் இருக்கீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவே சாப்பாடு இருக்க கூடாது ரொம்ப முடியல கொஞ்சம் பழம் பால் அவ்வளவுதான் அப்படி திரவமா இருக்கணும் உணவு இருக்கக்கூடாது இல்ல கிடையே இப்ப இதுல என்ன ஒரு அமைப்புன்னு கேட்டீங்கன்னா இப்போ விரதம் என்ற பெயரால் பலகாரம் சாப்பிட்றோமே அது சாப்பாடு சாப்பிட்டாலே நல்லதுன்னு தெரியுது ஏன்னு கேளுங்க சாப்பாடு சாப்பிட்டா கொஞ்சம் குடைச்சாப்பிடுவான் இப்போ இடியாப்பம்னு வச்சுக்கிட்டு அது நம்ம தான் அதில் இதுலாம் நம்ம சுவையான ஆள் தான் பல ரகம் வந்து வெள்ளத்தில் போட்டு ஒரு பக்கம் இல்லை இன்னொன்று எலுமிச்சம்பழம் இன்னொன்று புளியில் போட்டுங்கண்ணா இன்னொன்று மிளகுப்பொடி போட்டு தேங்காய் போட்டு அப்படிலாம் ஒன்று இன்னும் இன்னொன்று போட்டு போதுமே இல்லைங்கண்ணா நீங்க இப்ப வெறும் சாப்பிட்டீங்கன்னா இவ்வளவுதான் சாப்பிட்டுப்பீங்க இல்ல ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சம் விங்க கொஞ்சம் கொஞ்சம் வீங்கன்னா எவ்வளவு சாப்பிட்டு போ பல ஆகாரம் எல்லாம் ஆகி போயிடுச்சு இது எப்படியோ ரொம்ப தூரம் இது அதனால பால் படம் தான் முடியாமைக்கு ஏது முடிந்தா ரொம்ப நோன்பட்டு இருக்காங்க அதுதான் நம்ம மணிவாசகர் எல்லாம் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி மூணினை உருக்கி உள்ளொலி பெருக்கி அப்படின்னு இல்லத்தில் இருப்பதனாலே நமக்கு பிற கடமைகள் இருப்பதனாலே நமக்கு ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் சிந்திக்கணும் இல்லைவா ஆனால் முடிந்த வரைக்கும் செய்யணும் ஒன்றுமில்லை நம்முடைய திருநிரி மலையில் போய் பெருமானும் தரிசிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டதோடு இப்போ சாயந்தரம் போகணும் ரொம்ப அருமையாக போய் ஏறி இறங்கணும் நீங்கள் நாலு மணிக்கு ஒரு ஸ்வீட்டு ஒரு ரவா தோசை கொஞ்சம் ஊரு செட்டு எல்லாம் அடிச்சுட்டு ஏறிங்கன்னா அஞ்சு அஞ்சு படிக்கு ஒரு தான் நிற்க அஞ்சு படிக்கு மேலே ஏற முடியாது அதனால இங்க குறைஞ்சாங்கன்னா அங்க மேல ஏறலாம் குறைவாக இருக்கணும் குறைவாக இருக்கணும் ஆகவேதான் அந்த முதலாளி இரவு உணவு கூடாது என்று சொல்லுவேன் இனி அடுத்தார் போல என்ன செய்யணுமா வைகரை எழுந்து ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி உணவெல்லாம் இல்லை இப்ப திங்கட்கிழமை பொழுது இதோ விடுகின்றது விடுகின்ற போது நான் சரியாக நாலு நாளாக எழுந்திருச்சு வைகரை எழுந்து நீங்க குளிச்சுட்டு குளிச்சிட்டு பல்லுழைக்கிட்டு நிக்கிறதுலாம் அப்புறம் நீங்க எழும்பொழுதே சிந்தனை பெருமானும் தொழுதழுவால் பெரிய ஆராய்ச்சி பண்ற என்ன ஆராய்ச்சிகள் இருக்குது தொழுதழுவால்னா தொழுது கொண்டே எப்படி எழுது எழுந்த பிறகுதான் தொடணும் அப்படின்னு இங்க தொழுதல் என்பது என்ன நினைக்கிறான்னு கேட்டா கையரெண்டையும் கூப்பி நமஸ்காரம் பண்றதுன்னு நினைக்கிறான் தொழுதல் என்பது மனதினால் எண்ணி வணங்குதல் அப்படின்னு உனக்கு தூக்கத்திலிருந்து அந்த உணர்ச்சின்னு பந்த மாத்திரத்திலேயே கணவன்டான் தொழுதெழுவாள் என்ற அர்த்தம் எழுதணா பண்றான் எழுந்த பிறகு அல்லவா தொழலாம் அவர் தொழுது கொண்டு எழுவது எப்படி இதெல்லாம் என்ன நம்மட்டு மூணாவது திருவள்ளுவன் ஆரல்ல தான் உடைய திருவாசகத்திலும் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் விரப்பாய் போது கோபுரத்தில் சங்கமொலி கேட்குது பாரம்பரிய கோயில் இது வச்சிருக்கு புரோ